தொகை உரை, திருத்தொண்டூர் சீனிவாசன் அவர்கள் எல்லாம் வல்ல ஈசனின் திருப்பாதங்களை இந்த இடத்திலே நாம் நினைத்து போற்றி பரவி பணிந்து ஒளி புனல் சூல் சாத்த மங்கை நீல நொற்கடியேன் என்ற பெருமான் சேக்கிளாரவர்களினுடைய அடியில் திருத்தொண்ட தொகையில் அருமையாக விளங்குகின்ற இந்த திருநீலக்க நாயனார் என்ற நாயன்மாரை வேத ஆகமங்களிலும் காவிரி பாய்ந்து வேளாண்மைகளிலும் அற்புதமான பகுதியை சூழ அமைந்ததே இந்த திருச்சாத்த மங்கை மங்களம் பலர் அந்த திருத்தலத்திலே வாழ்ந்தார்கள் ஒழுக்கத்தில் உயர்ந்த திருமறையோர்கள் வாழ்கின்ற இந்த அற்புதமான கிராமத்தில் நான்கு வேதங்களின் உட்பொருட்களை விளங்கச் செய்கின்ற நலமுடையவராகவும் ஆழமுண்ட நீலகண்டர் வாழ் அடித்திரம் போன்றவராகவும் விளங்கினார் இந்த திருநீலக்க நாயனார் வேதங்களின் உள்ளுரை பொருளாவன அரணாரை அர்ச்சிப்பதும் அடியாரை பணியதுமே என்ற தாரக தன்னுள்ளே இந்த சிவபக்தியை போற்றுகின்ற திருநீலக்க அடைந்திருந்தார்கள் மேலும் உண்மை பொருளை உள்ளவாறு எடுத்துக் காட்டுகின்ற சிவ சொல்லி வேதிய முறைப்படி வேதகர்ணனாகிய இந்த விமலனை எந்நேரமும் நாள்தேறும் பூஜிக்கக்கூடிய அற்புத நியமத்தையும் அவர் பூண்டிருந்தார் அன்றியும் சிவனடியார்களுக்கு அன்போடு அன்னமளித்தல் திருத்தொண்டுகள் யாவும் பொரிதல் போன்ற பணிகளை செவ்வனே செய்து வந்தார் இந்த திருத்தொண்டு புரிந்து வாழ்கின்ற போது திருவாதிரை நாள் வந்தது அது பரமனார்க்கு உகந்ததல்லவா அந்த சிவபெருமானினுடைய உகந்த திருவாதிரை அன்று திரு மாளிகையில் தனக்கு உரிய நித்திய பூஜைகளை விதிப்படி செய்து முடித்தார் அதற்கு அவருடைய துணைவியாரும் எல்லாம் வல்ல ஈசனின் திருத்தால் பணிந்து கணவனின் கடமைகளுக்கும் அவர் சில மேற்கொண்டு எல்லா விதமான காரியங்களையும் அருகிலிருந்து உதவி புரிந்தார்கள் நித்திய பூஜையை அவர் இல்லத்தில் செய்து முடித்தவுடன் அத்தளத்தில் உள்ள திருச்சாத்த எனும் இன்றளவில் சீயத்த என்று அழைக்கப்படக்கூடிய திருமருகள் என்ற கிராமத்திற்கு நாகப்பட்டின மாவட்டத்தில் இந்த சிற்றூர் உள்ளது இந்த சிற்றூரில் ரொம்ப அற்புதமான ஒரு சிவபெருமானனுடைய கோவிலும் உண்டு இந்த கோவிலுக்கு நித்திய பூஜையை தன் இல்லத்தில் முடித்துவிட்டு தினந்தோறும் சென்று நாயனார் பெருமானவர்கள் வழிபாட்டு அவர்களுக்கு தேவையான பல்வேறு சேவைகளையும் செய்து வந்தார் அன்றும் திரு மாளிகையில் அந்த அர்ச்சனையை முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்வதற்காக தன் மனையாலுடன் அனைத்து விதமான அர்ச்சனை பொருட்களையும் அதற்குரிய அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்து குறைவரை எடுத்துக்கொண்டு மனைவியாருடன் அங்கு புறப்பட்டார் ஆலயத்தை அடைந்த அவர் அமுதுமேவிய அமுதத்தைக் கண்டு அயராது அன்புடன் தொழுதார் எல்லையில்லாத தவமுடைய அந்தனர் பெருமான் செந்திறுவனை மனைவியார் பூசைக்குரிய சாதனங்களையெல்லாம் அருகிலிருந்து குறிப்பறிந்து எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார் அன்பு நிரம்பாதவராகி போதும் என்ற மனம் ச பகவானுக்கு மட்டும் சேவிப்பதிலும் அன்பு செய்வதிலும் அர்ச்சனை செய்வதிலும் அவருக்கு வந்ததே இல்லை ஆனால் மற்ற எல்லா விஷயங்களிலும் திருநீல நக்க நாயனாரும் அவரது போதும் என்ற நல்ல மனநிலையோடு இருந்தவர்கள் இறைவனை அன்பு செய்வதற்கு இல்லை உண்டோ அதன் அவர்கள் போதும் என்று நினையாமல் அருகிலேயே நின்று கண்ணார் கண்டு துதி பாடி மறைகள் தேடும் மாணி மணிகண்டரை நோக்கி ஒருமைப்பட்ட உணர்வுடன் திருமுன் இருந்து ஐந்து எழுத்தினை ஓதி ஜபித்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறு நின்று கொண்டிருக்கும் பொழுது பெண்ணேறு மிளையினை வில்லாக உடையவனாகிய சிவபெருமானனுடைய அருட்குரியாகிய இந்த சிவலிங்கத்தின் மீது அந்த திருமேனியில் ஒரு சிலந்தி மேலிருந்தி வழுவி வீழ்ந்தது அதாவது தவறி வீழ்ந்துவிட்டது அது லிங்கத்தினுடைய பானத்தின் மேல்பகுதியில் இருந்ததைக் கண்ட அம்மையார் சிலந்தியின் விடத்தினால் திருமேனிக்கு பழுது ஏற்பு ஏற்படுமே என்று வருந்தினார் உடனடியாக பச்சிலும் குழந்தைகளில் ஏதேனும் பூச்சியோ ஈயோ கொசுவோ மித்தால் நிச்சயமாக அந்த தாய் ஓடி பறிவோடு அந்த குழந்தையை வாரி எடுத்து பூச்சி நின்றோம் அல்லது பல்வேறு இடையூறு தரகுன்ற பிராணிகளில் இருந்தும் காப்பாற்றுவது அதுபோலவே தன் குழந்தையை போல பாவித்து சிவலிங்க திருமேனியில் ஏற்படக்கூடிய அந்த எந்த விதமான இடையூறும் தாங்கவுன்னா மனதோடு சென்று வேகமாக அந்த சிலந்தியை வாயினால் ஊதித்தலினார்கள் தள்ளினார்கள் ஆனாலும் அன்பினை மனதிற்கொள்ளாமல் திருநீலனக்க தன் மனைவியை கடும் சினத்துடன் ஏசினார் சிலந்தியை வேறு ஒரு முறையில் நீக்கி இருக்கலாமே நீ ஏன் வாயினால் ஊதினீர் ஆகல ஆகையால் அவர் அவர் லிங்க மேனியிலே எச்சில் படுமென்றோ இது பெரும்பாவும் அதலின் உன்னை இனி நான் துறந்து விட்டேன் என் வீட்டிற்கு நீ வரவேண்டாம் என்று கடிந்து கூறிவிட்டார் யாதும் செய்வதறியாத அம்மையாரோ தன் கண்கலங்கி கதிரவன் மேற்கடலில் வீழும் வரை சிவபெருமானிடத்திலேயே அமர்ந்திருந்தார் ஒரு புறம் அஞ்சி நிற்க சீலம் நிகழ்ந்த நீலனக்கர் குற்றமற்ற அந்த சிவபெருமானனுடைய பா நேனியை மேலும் அஞ்சி தொழுது என்னை மன்னித்துவிடும்படி கெஞ்சி கேட்டு அவர் திருமாளிகைக்கு திரும்பிவிட்டார் அம்மையார் அந்த கோவிலேயே படுத்து உறங்கினார் மிகுந்த அஞ்சிய உள்ளத்தோடும் சோர்வுடனும் மனக்கவலையுடனும் சிவபெருமானை தியானித்த மாதிரியே படுத்திருந்தார் திருநீல் இணக்க மாளிகையில் சென்று உணவருந்தி பிறகு சிவபெருமானினுடைய ஐந்தெழுத்தை ஓதி தன் துயரில் மூழ்கினார் மனைவியை விட்டு வர வேண்டிய கட்டாயமாகிவிட்டதே ஆகா இப்பு ஏற்பட்ட ஒரு தவறை அவள் செய்துவிட்டாளே என்று துயரம் கொண்டவர் சிறிது நேரத்தில் கண்ணயர்ந்து தூங்கி போனார் தூங்கியவுடன் அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் பார் உன் திரு அற்புதமான மனைவி என் திருமேனியில் ஊதிய இடத்தை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் அந்த சிலந்தையின் வண்டு எண்ணெய் விஷம் என் மேல் ஏறி எங்கு பார்த்தாலும் கொப்பிலங்கள் என்று தன் திருமேனியை காட்டி அருளினார்கள் இந்த கொப்பிலங்கள் இருக்கும் அனைத்தும் தன்மேல் ஏற்பட்ட கொப்பிலங்கள் போல இவர் உடம்பு தகித்தது அம்மையாரவையர்கள் ஊதிய இடத்தில் மட்டும் அந்த எந்தவிதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிகவும் நேர்த்தியான இடம் தெரிந்தது இறைவன் தனது கனவில் தோன்றியதை குறித்து பெருமையுற்று மகிழ்ச்சியுற்று ஆடி பாடி துதித்தார் அண்டர் பிரான் திருக்கர்ணையை நினைத்து அழுதார் பொழுது விடிந்தது இருள் புலர்ந்தது அயவந்திச் சென்று சீயத்தமங்கை கோவில் அரணாரை துதியாக நினைத்து பாடி அயர்ந்து போன காதலுடன் பணிந்து அழைத்து கொண்டு திருமணமும் திருமணையும் சேர்ந்தார்கள் ஆக முன்னையிலும் பன்மடங்கு அன்புடன் பூசனை செய்தார்கள் இறைவன் பால் இந்த அறநறையில் நில்கும் இவரை திருத்தலங்களை வணங்கி கொண்டு வந்து கொண்டிருந்த திரு ஞான சம்பந்த பெருமானவர்கள் மிகப்பெரிய அற்புதம் கொண்ட நாயன்மாரில் ஒருவர் மிகவும் சிறுவயதிலேயே குழந்தை குழந்தை பருவத்திலேயே தெய்வத்திடம் ஆட்கொண்டு பக்தி கொண்டவர் தோளுடைய செவியன் எனும் பாடலை பாடி இந்த அற்புதமான பதிகத்தை சிவபெருமானே நேரில் வந்து ஏற்றுக்கொண்டவர் திருமலை பாலை அம்பிகையிடமிருந்து பெற்று பசியாறியவர் என்று பல்வேறு சிறப்புக்களை பெற்ற திருஞான சம்பந்த பெருமான் அந்த சீயத்தமங்கை கோவிலுக்கு வருவதாக இருந்தது அவரை திருநீலகண்ட நாயனார் பெருமானும் ஏற்கனவே நான் இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம் திருநீலகண்ட நாயனார் பெருமானும் அவருடைய இல்லத்தரசியும் சேர்ந்து மற்றும் பக அந்த பகவானுக்கு இறங்கி அத்தனை பக்திகளிலும் செவிசாய்ப்பவர்கள் அடியார்களாக புடைசூழ திருஞான சம்பந்தரை சீயத்த மங்கை என்ற அழைவு அழைக்கப்படக்கூடிய அந்த திருச்சாத்த மங்கைக்கு திருநா திருஞான சம்பந்தரை அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்த அவரை பொன் மாளிகையினுடைய எழுந்துருள்ள புரிந்தார்கள் திருநீலகண்ட நாயனாருக்கும் நீங்கள் தங்குவதற்கு இடம் தர வேண்டும் என்று சம்பந்த பெருமான் கூறியவுடன் எந்தவிதமான ஜாதி பேதமும் பார்க்காத இந்த திருநீலனக்க நாயனார் அந்தனர் பெருமான் திருநீலகண்ட நாயனார் குயவன் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் அவரை தங்க வைத்து உபசரித்து அன்பும் செய்தார்கள் இதுவன்றோ பக்தி அந்த மாதிரி செய்தவுட செய்தவுடன் இரவு உணவை எல்லோருக்கும் கொடுத்து முத்தமிழ் விரசுவராம் திருஞான திருநீலனக்கரை அழைத்து உன்னுடைய சேவைகளை கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்னாலும் சிவபெருமானுடைய சி துதியையும் அடியார்களுக்கு செய்யும் அந்த அற்புத சேவைகளையும் நிறுத்தாமல் நீங்கள் செய்வீர்களாக என்ற அருளி புதிய செந்தமிழால் பாடும் பரமறையை பாடும் பழவராயர் பல்வேறு தலங்களை தரிசிக்க வேண்டும் ஆகவே நான் கிளம்புகிறேன் என்று கூறப்பட்டார்கள் நிச்சயமாக உங்களுடனேயே நானும் வருவேன் திருநீலகண்டை யாழ்ப்பாணத்தே போல நானும் வருவேன் என்று சொன்னார் ஆனாலும் வேண்டாம் இங்கிருந்து நீங்கள் இதன் தொடர்ச்சியை நாளைய நன்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்